நாட்டின நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய எளிய மருந்து இஞ்சிச்சாறு பூண்டு சாறு எலுமிச்சன் சாறு சம அளவு கலந்து ஒரு தேக்கர வேண்டிய அளவு சுடுதண்ணில் கலந்து தினம் பருகி வந்தால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரையும் உடல் இடையும் குறையும் அழகையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்